வல்மீக்த அமதா பிராணம் இதே மாதிரி வந்தவன் அப்படின்னு சொல்றேன் என்ன திருஷ்டாந்தம் இந்த பாம்பு இருக்க இந்த சட்டையை விட்டு போதும் தன்னுடைய தோல் இருக்கணும் அதை விட்டுட்டு போதும் அது விட்ட தோல்ல அதுக்கு எந்த அபிமானமும் இருக்குமா காரணம் அந்த தோல்ல அபிமானம் இல்லாததான ஒரு வேலை செய்யல அப்போ இது அசிஎன் பாம்பு சட்டைன்னு சொல்லுட அந்த சட்டை நாள் தோல் இந்த தோலானது பாம்பால கழட்டி போடப்பட்டது அது ஒரு வன்மீகத்துல எங்கேயோ மண்ணில கிடக்கு அது ஒண்ணு வேலை செய்யல ஏன் பாம்புக்கு அந்த சரீரக்கிட்ட அபிமானம் இல்லை இதே மாதிரி இதம் சரீரம் விழுந்து கிடக்கு ஆத்மசாட்சாக்காரம் வந்தவனுடைய சரீரம் உடனே விழுந்து விடுறதுங்கிற அர்த்தம் இங்க வச்சிருக்காரு அபிமானம் இல்லாமல் நான்கிற அபிமானம் பாம்புக்கு எப்ப இந்த சட்டையில கிடையாதோ அந்த மாதிரி ஆத்மா அந்த ஜீவன் முக்கனுக்கு அந்த நாஷா இந்த திருஷ்டியில பார்த்தோம்னா ஒண்ணு திருஷ்டியை போய் விடுறது அப்படிங்கிற சொல்லீரா அதே சமயத்துல ஆத்ம ஜானம் வந்த அதே கணத்துல அசானா அதுக்கு அப்புறம் அசம் இல்ல அனந்த நம்பரமே இல்ல அமதா பிராணஹா இதெல்லாம் பிரம்மத்துக்கு உள்ள பேரு உபனிஷத்துல பேரு வைசேஷம் உபனிஷத்துல தாக்கம் பிராணஹா பிரம்ம சேஜா இதெல்லாம் பிரம்மத்தை சொல்லக்கூடியது ஜ பிர சொல்லும்பக்வாய சாண அப்பிராணுவ ஒண்ணும் கிடையாது ஆனால் சம்சார காலத்துல அவன் எப்படி தெரியறான் சகர்ணைவா காடு உள்ளவன் போல்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 ஜீன்முக்தம் ஜீவன் முக்தனுக்கு எந்த பிரவிறியிலையும் சம்பந்தம் கிடையாது அதாவது பாகம் எது எந்த எது நடந்தாலும் அதுல சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிச்சாரு அப்ப இவ்வளவு பிரமாணத்தினால என்ன சித்தமானது ஆத்ம சாக்கம் வந்தவனுக்கு தேச சம்பந்தம் இல்லை அதனால தேசம் வேலை அவனுக்கும் சம்பந்தம் இல்லைக்கும் சக அசரீரா இவன் அசரீரம் இவனுக்கு அதனால இவனுக்கு அப்படியும் வந்து செல்றானது அசரீரம் இவனை பற்றி சொல்லுங்க இப்படி ஆயிருக்காங்க அவனுக்கு அமைச்ச முடியாது யசாபூர்வம் ஏற்கனவே காந்தி ஞான காலன்றும் வேளாண் சரண் பையன பத்திய நீங்க என்ன சொல்றீங்க அவ்வாறு திறமை இருக்கே அப்படின்னு அதாவது அவனுக்கு ஆத்மா ஏற்படலாம் பிரம்மாத்மா அவன் பரோட்சமாக தெரிஞ்சதுன்னா ஆனா அவனுக்கு அனுபவம் ஏற்படல அதனால விட்டு போகல்கார போகணும் இல்லை அப்படிங்கறது பரோஷமான எப்பணா பராசீன யோகோ மனநிசாசனயோகோ தரிசன விதிசேஷத்துவம் பிரம்மணமா அப்படியானம் வந்தாச்சு ஏதாந்திரம் பண்ணிருக்காலே உங்களுக்கு ஆத்ம குருபத்து வந்தாச்சு நிதி விசாரணம் ஆத்மஸ்வரூபம் தெரிந்து கொண்ட பிறகு கூட விதி இருக்கு அதுக்கு வருது என்ன சொல்றாருன்னா நான் சொன்ன என்ன அவகடபுர அது அப்படி சொன்னாலே உங்களுக்கு பதில் உண்டாச்சும் என்னன்னா இது எதுக்காக மகனமும் வித்தியாசமும் பண்றான் பிரகமும்புமாத அவனுக்கு மனதனும் எரிச்சியாகவும் வரலாம் எதுக்காக பண்றாங்க ஆத்ம சாட்சாக்காரம் வரணுங்கிறதுக்கா அப்ப ஆத்ம சாட்சாக்காரம் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பூர்வ சும்சாரிக்க முடியலை அதனால அவகமும் வரதுக்கான இந்த பிரயத்தனம் அவன் பண்றானுங்கிறது மனனவது அவத்தியம் வந்த அவன் அப்படி ஒரு விதி இருந்தது சரி வேதாந்தம் விதி படம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அப்படின்னு பிரம்மாரதமும் வளர்த்துக்காகவே பல காரியங்களை சொன்னேன்னு விதிக்கிறது இது அவதம படமே சொல்ல வேண்டியது விதி படம் சொல்ல முடியாது எது பிரதானம் பிரம்மாரதமும் தான் சொல்லலாம் அதுக்கு சாதனமாகத்தான் இங்க சிரவணம் வளரம் காரணத்தெல்லாம் இது பண்ணியிருக்கிறது இதுவே பிரதானமான விதானம் பண்ணுறது அதனாலதான் பிரம்மாரவனம் சொல்றது ஏற்படலாம் ஏற்பட முடியாது இல்லை பிரவதி இந்த <desktop> మన ఆలకనత్రే గంగాధర్ వర్ణిత ప్రారంభించి విభాగానికి విషయంగా శాస్త్రత్ర బ్రహ్మ గురుకును నిరూపణమని ఇతిని ప్రారంభించారు ఇది క్లిప్తహా స్వతంత్రమేవ బ్రహ్మ శాస్త్రప్రమాణకం వేదాంత వాక్య సమన్వయ అతిరీథం సమన్వయ అర్థ సూక్తి నియాశణం అప్పుడు సమన్వయ అనే శోధిలకడ విడి వర్ణకత్రే సూత్ర నియాశణం అనే అర్థం అధికార வேற வேற இல்லாம பேசிட்டே போற போது சமாதானம் கடைசி வரி சூத்திராசியம் பிரம்ம சுதந்திரமேவ பிரம்ம சாஸ்திர பிரமாணம் அனுபவிச்சிருக்க அது கேது சமன்வயா அதுக்கு வேதாந்த வாக்கிய சமன்வயாத்து சமன்வயா இருக்கிற சூத்திரம் இவ்வளவு தூரம் வேதாந்தான் இதுவும் கர்மகாண்டத்துல ஒரு பாகம் அப்படின்னாலும் இது விதிப்படம் இல்லை இது சுதந்திரமாக பலமும் இல்லை அதனுடைய பலம் வேற இதுக்கு பலம் வேற இது விஷயம் வேற அதனுடைய விஷயம் அதிகாரி வேறு அடிக்க அதிகாரி வேற சாஸ்திரம் ஆரம்பிச்சப்படுறாங்க இந்த வேதாந்த மீனாம்சாஸ்திரம் ஒருசாஸ்திரம் இல்லட்டா இது குரு மீனாம்சா சாஸ்திர ஒரு பரிசிஷ்டமான ஒரு சமயம் உடனே ஆகவே இந்த வேதக்கறாக ஒரு சாஸ்தரத்தை आरंभிக்க வேண்டிய அவசியமே இருக்காது மேலும் ஒரு வாக்கியர தார்ப்பமாயிது அதான் சொல்றா பிரதிபக்தி விஜிபவத்வேதி athaதோ தர்மவிజ్ఞாகாயேவே ஆரம்பன்வா ந பிரகஷஸ்தம் ஆரம்பிதா பிரகஷதக சாஸ்தராவுக்கு என்னங்கறது ஆனா ஆஷனபேர என்ன கேக்குறர்னா இந்த பிரகஷஸ்தம் இதவெச்ச சொல்லுகுமா athaதோ ब्रह्मவிజ్ఞానாஹம் எறின்டா இப்படி சொன்னதுனால இது தெரியும் அபியாரு ஜிஜாசா இது நாலாவது அப்தானு ஆரம்பிச்சது இது குருஷாஸ்திரம் அந்த அத்தியாயம் இருக்கக்கூடிய மூணாவது அத்தியாயம் நாலாவது அத்தியாயம் எட்டாவது அத்தியாயம் அசாக ஆரம்பிக்கிறது அசாக ஓ இது ஆரம்பிச்சதுனால அத மாதிரியே அசாபித்த அப்படி பாக்கிறது இந்த பிரம்மபுரி அனாவசி சப்தா அனாவசி சப்தம் ஒரு இருபது அத்தியாயமும் இருபது அத்தியாயமும் சென்று ஒரே இருக்கலாம் அப்பேற்பட்ட ஒரே சாஸ்திரத்துல சிவ மொத்த வேதத்தையும் பண்ணலாம் வேதார்ப்பற்ற நிரூபணம் பண்றதுதான் இந்த வேதத்துல கமகாண்ட பாகங்கள்லாம் ஒரு பன்னெண்டு பதினாறு அத்தியாயத்தையும் அதுக்கப்புறம் ஒரு உள்ள நாலு அத்தியாயத்துல உபரிசத்து விசாரணம் வந்ததுன்னு சொல்லலாமே அப்படிங்கிறது ஆட்சேபம் இருக்கு அதனாலதான் அதுக்கு பதில் சொல்றதுக்காகதான் இந்த ஆச்சாரியா சொல்றாங்க ஆரம்பம்னா என்ன கேட்டா இந்த ஆரம்ப ஆச்சாரியாக என்ன சூச்சனை பண்றாருன்னு சொன்னா ஒரு சாஸ்திரம் ஆரம்பிக்கணும்னு சொன்னா அதுக்கு அனுபந்த அதிகாரி அப்படி ஒரு சூத்திரத்துல விஷயம் பிரயோஜனம் அதிகாரி அசாதுல இந்த சூத்திரமானது இந்த சாஸ்திரத்துக்கு விஷயம் சம்பந்தம் பிரயோஜனம் அதிகாரி இதெல்லாம் சொல்றதா சொல்லியா சொல்றதுன்னு சொன்னா இது ஒரு சாஸ்திரத்தை புதுசா ஆரம்பிக்கிறார் முதலையே ஆரம்பிச்சாங்க நடுவுல அசாதகான வந்ததுன்னா அசாதகான் அலங்கரம் அந்த பூர்வீமாசால ரெண்டாவது அத்தியாயம் முடிந்த பிறகு அப்படின்னு அர்த்தம் அந்த மூணாவது அத்தியாயம் படிக்காதக்காக ஒரு அதிகாரிய சொல்றது இந்த அதிகாரம் உள்ளவன் இவன் தான் மூணாவது அத்தியாயம் அதிகாரி அதிகாரி விஷயம் பிரயோஜனத்தான் பண்ணல அதனால அது அந்த சாஸ்திரத்துக்கு உள்ளே வந்திருக்கிற ஒரு ஒரு பாகம் என்ற விட இது குரு இந்த வார்த்தனாலதான் இந்த அபிப்பிராய் புரியமா என்னது அசாகா இருக்கலாம் வித்தியாச நாராயண பரிசுத்தியாசிக்கணும் இது வந்து என்ன சாமியும் இவ்வளவுதான் சாமியும் வித்யாசாங்கிற இடத்துல அசாந்த அதிகாரிகளே சொல்லலை அதிகாரிகளுடைய சொல்றதுக்காக வரல அதே மாதிரி பிரம்மாஸ்திராஸ்திரம் சொல்றாங்க அவசியம் என்ன சொல்ற அப்பிரதி ாயணாச்சார இதோடங்களும் இந்த அத்தாசம் இருக்கிறவனு அத்தியாசம் கொடுத்து இங்க வந்து உபசம்ஹாரத்துல ஞாபகப்படுத்துற ஆத்மாவுகதி ஆயிருக்குன்னா அதுக்கப்புறம் பிரமாணமே ஆக முடியாது பிரமாணப்பிரவருக்கு தெரியாது இந்த விஷயத்தூபமாக வியாட்சியானம் அடைகிறார் இந்த வியாட்சியானம் சொல்லி சில ஸ்லோகங்கள் அங்க வந்து கோர் பண்றதுனால தெரியுது ஒரு நாம் சரியே இருக்கு அவருடைய ஸ்லோகம் என்ன அவரே சொல்லுகிற புத்திரங்களில் ஆத்மாமான அது தேகாதிபதி அதுல ஆத்மாத்மா ஆமா இது ரெண்டும் சோகம் ஆயிடுச்சு பாதம் பாதம் ஏற்பட்டும் இல்லை அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய கர்த்தா ஆக முடியாது அதே நிறுவனம் தெரிக்கிறதுக்காக அவன் பிரிதற்கு அப்படியான பிரியம் உண்டாக இந்த ஆத்ம எல்லாரும் பிரணமான அதே மாதிரிதான் லௌகிகமான சகல பிரமாணங்கள் ஆத்மசாட்சா மகன் பிரம்மா சுந்திர சாட்சா வர பரியந்தம்மாணமும் பிரமாணமாக இருக்கும் இந்த சாட்சா வந்துடுச்சுன்னா அடுப்பதும் எந்த பிரமாணத்துக்கும் விஷயமாக இருக்கும்